இந்த உடன்படிக்கையை பகீர் இவ்னு ஆமீர் இவ்னு ஹாஷிம் என்பவன் எழுதினான் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் சாபத்திற்கு ஆளான இவனது கை சூம்பிவிட்டது ஆதாரம் சாஹிவுல் புகாரி இந்த உடன்படிக்கை எழுதப்பட்டு காபாவில் தொங்க விடப்பட்டது ஹாஷிம் முத்தலிப் கிளையாரில் அபுல் அஹபை தவிர ஏனையை நிராகரிப்பவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என அனைவரும் அபு தாலிப் கணவாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் இது நபித்துவத்தின் ஏழாம் ஆண்டு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 ஒருமுறை அபு ஜஹல் வழி மறித்து அவர் எடுத்து செல்வதை தடுத்து கொண்டிருந்தான் அபு புக்தரி தலையிட்டு அபு ஜகலிடமிருந்து அவரை காப்பாற்றினார் நவி சொல்லா ஹலிவசல்லம் அவர்களின் மீது அபு தாலிபுக்கு எப்போதும் எதிரிகளை பற்றி அச்சம் இருந்தது அதற்காக நவி அவர்களை தனது விருப்பில் தூங்கச் செய்வார் அனைவரும் தூங்கியதற்கு பின் தனது பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள் அல்லது தனது பிள்ளைகள் ஆகியோரில் யாரையாவது ஒருவரை நபி அவர்களை படுக்க வைத்த தனது விரிப்பில் மாற்றி உறங்க வைத்து விட்டு நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை வேறு விரிப்பில் படுக்க வைத்து விடுவார்கள் மக்கள் தூங்குவதற்கு முன் கொலைகாரர் யாராவது நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை கண்காணித்தால் அவர்களை திசை இவ்வாறு செய்வார்கள் இந்த நிலையிலும் நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும்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 முஹர்ரம் மாதத்தில் நடந்தேறியது ஹிஷாம் இப்னு அம்ரு என்பவர்தான் இதற்கு காரணமாக இருந்தார் அவர் இரவில் மறைமுகமாக ஹாஷிம் கிளையாருக்கு உணவு வழங்கி வந்தார் ஒரு அவர் சுஹைர் இப்னு அபு உமையா மக்ஜூமி என்பவரிடம் வந்தார் இவரது தாய் அப்துல் முத்தலிவின் மகள் ஆத்திகாவாகும் ஹிஷாம் ஜுகைரே நீ சாப்பிடுகிறாய் குடிக்கிறாய் உனது தாய்மாமன்கள் எவ்வாறு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும் இது உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டார் ஜுகைர்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 ஹிஷாம் ஆம் மூன்றாம்வரும் இருக்கிறார் அவர் தான் ஜுகை என்று கூறினார் என்றார் ஹிஷாம் அபுல் புக்தரிடம் வந்து முத்தையிமிடம் பேசியது போன்றே பேசவே யாராவது உதவிக்கு இருக்கிறார்களா என்று அவர் வினாவினார் அப்போது ஹிஷாம் ஆம் ஜுகைர் முத்தையீம் நான் ஆகியோர் உம்முடன் இருக்கிறோம் என்றார் ஹிஷாம் சம் ஆவிடம் வந்தார் அவருக்கும் ஹாஷிம் குடும்பத்திற்கும் உள்ள உறவுகளையும் உரிமைகளையும் பற்றி அவரிடம் கூறவே நீர் அழைக்கும் இக்காரியத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்க பிஷாம் ஆம் என்று கூறி அனைவரது பெயர்களையும் கூறினார் இவர்கள் அனைவரும் ஹுஜுனுக்கு அருகில் ஒன்று கூடினார்கள் பிற ஒப்பந்த பத்திரத்தை கிழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது இதை நானே முதலில் செய்வேன் இதைப் பற்றி நான் தான் முதலில் பேசுவேன் என்றார் ஜுகைர் காலையில் விடிந்தவுடன் அனைவரும் தங்களது சபைக்கு வந்தனர் ஜுகைர் ஒரு முழு ஆடையை அணிந்து வந்திருந்தார் அவர் காபாவை ஏழு முறை வளம் வந்துவிட்டு மக்களை நோக்கி மக்காவாசிகளை நாம் சாப்பிடுகிறோம் ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் ஹாசிமின் குடும்பமோ அழிந்து கொண்டிருக்கிறது அவர்களிடம் யாரும் விற்பதும் கிடையாது வாங்குவதும் கிடையாது இது தகுமான செயலா அல்லாஹ் மீது சத்தியமாக உறவை துண்டிக்கும்படியான அநியாயமான இந்த ஒப்பந்த பத்திரம் கிழித்தெறியப்படும் வரை நான் உட்கார என்று கூறினார் பள்ளியின் ஓரத்தில் அமர்ந்திருந்த அபுஜகல் நீ பொய்யுரைக்கிறாய் அல்லாஹ் மீது சத்தியமாக அது கிழிக்கப்படாது என்றான் சம்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 ஹிஷாமும் இது இதுபோன்றே கூறி முடித்தார் இவ்வாறு ஒருவர்பின் ஒருவராக கூறியதும் இதை கேட்டுக் கொண்டிருந்த அபுஜகல் இது இரவிலேயே பேசி முடிவு செய்யப்பட்டது வேறு எங்கோ இதை பற்றி ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது என்று கூறினான் பள்ளியின் ஓரத்தில் அபு தாலிப் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்பத்திரத்தில் அல்லாஹுவின் பெயரை தவிர அது எழுதப்பட்ட அனைத்தையும் கரையான் தின்று அழித்துவிட்டது இதை அல்லாஹ் தனது நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு அறிவித்திருந்தான்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 அபுஜகளுக்கும் மற்ற கூட்டத்தார்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை முடிந்தபோது முதயீம் காபாவிற்குள் அதை கிழிப்பதற்காகச் சென்று பார்த்தபோது பிஸ்மிக் அல்லாஹும என்று ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருந்ததையும் அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடங்களையும் தவிர மற்ற அனைத்தையும் கரையான் அரித்துவிட்டிருந்தது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 என்று அல்லாஹ் கூறியதை போன்றே இருந்தது அதாவது அல்லாஹின் அத்தாட்சிகளை புறக்கணித்து இவர்கள் நிராகரிப்பை அதிகமாக்கிக் கொண்டனர் குறைசிகளின் கடைசி குழு தாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கணவாயிலிருந்து வெளியேறி எனபி சொல்லா ஹலிவசல்லம் முன்னர் போலவே அழைப்பு செய்து கொண்டிருந்தார்கள் குறைசிகள் உறவுகளை துண்டிப்பதை விட்டுவிட்டாலும் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு தருவது அல்லாஹின் வழியை விட்டு மக்களை தடுப்பது என்ற தங்களது பழைய பாட்டையிலேயே நடந்து கொண்டிருந்தனர் அபு தாலிப் வயதை கடந்தும் தன்னால் முடிந்த அளவு நவிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பாதுகாத்து வந்தார் கடினமான சோதனைகளால் குறிப்பாக ஒதுக்கி வைக்கப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இன்னல்களால் மிகவும் வலுவிழந்து தளர்ந்திருந்தார்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 அபுத்தாலிவிடம் வந்த இறுதி குழு இதுதான் கூறுகிறார்கள் அபு தாலிப் நோய்வாய்ப்பட்ட போது குறைசிகள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக் ஹம்சா உமர் இஸ்லாமை தழுவி கொண்டனர் முகம்மதை பற்றி அனைத்து குறைசி குலத்தவருக்கும் தெரிந்துவிட்டது நாம் அபுத்தாலிப்பிடம் செல்வோம் தனது தம்பி மகனை அவர் கட்டுப்படுத்தட்டும் நம்மிடமும் அவருக்காக ஏதாவது ஒப்பந்தத்தை வாங்கி கொள்ளட்டும் இல்லையெனில் மக்கள் நமது கட்டுப்பாட்டுக்கு கீழில்லாமல் மீறி விடுவார்கள் என நாம் அஞ்ச வேண்டியுள்ளது மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது இந்த கிழவர் இறந்த பின் அவருக்கு அதாவது முஹம்மதுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அரபுகள் முகம்மது பெரிய தந்தை இறந்த பின் முகமதுக்கு கெடுதிகள் செய்கின்றனர் அவர் உயிருடன் இருக்கும் போது இவரை விட்டுவிட்டார்கள் என்று குறை கூறுவார்களோ என நாம் அஞ்ச வேண்டியுள்ளது என தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் உத்பா ஷைபா அபு ஜஹல் உமையா அபு சுஃபியான் இபின் ஹர்ஃப் போன்ற குறைச்சி தலைவர்கள் சிலர்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 எங்களை எங்களுது மார்க்கத்தில் விட்டுவிடட்டும் அவரை அவரது மார்க்கத்தில் விட்டு விடுகிறோம் எங்களது மார்க்கத்தை அவர் குறை கூறாமல் இருக்கட்டும் என கூறினார்கள் அபு தாலிப் நபிசல்லா அலி வசல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்து எனது சகோதரரின் மகனே இதோ இவர்கள் உனது கூட்டத்தில் சிறப்பு மிக்கவர்கள் உனக்காகவே இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் அவர்கள் உனக்கு சில வாக்குறுதிகளை தருவார்கள் உன்னிடம் சில வாக்குறுதிகளை கேட்கிறார்கள் உங்களில் யாரும் எவருக்கும் இடையூறு தரக்கூடாது என்று அவர்கள் கூறியதை அப்படியே கூறினார்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 எனது தந்தையின் சகோதரரே அவர்களுக்கு ஏற்றமான ஒன்றை நோக்கி அவர்களை நான் அழைக்க வேண்டாமா என்று நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் நீ அவர்களை எதன் பக்கம் அழைக்கிறாய் என்று அவர் கேட்டார் நபி சொல்லல்லாஹ் அவர்கள் அவர்கள் ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்று தான் அழைக்கிறேன் அந்த வாக்கியத்தால் அரபியர்கள் அவர்களுக்கு பணிவார்கள் அரபி அல்லாதவர்களையும் அவர்கள் ஆட்சி செய்யலாம் என்று நபி சொல்லல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இவ் இஸ்ஹாக் ரஹமத்துல்லாய் அவர்களின் அறிவிப்பில் வருவதாவது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 என்று கூறி அல்லாகவை தவிர நீங்கள் வணங்கும் அனைத்தையும் விட்டு விலகிட வேண்டும் என்று கூறினார்கள் உடனே அவர்கள் தங்கள் கைகளை தட்டி கொண்டு என்ன கடவுள்களை எல்லாம் ஒரே கடவுளாக ஆக்க பார்க்கிறாயா உனது பேச்சு மிக ஆச்சரியமாக இருக்கின்றதே என்றார்கள் பிறகு அவர்களில் சிலர் சிலரிடம் அல்லாஹு மீது சத்தியமாக நிச்சயம் வாக்குறுதிகளில் நீங்கள் விரும்பும் எதையும் இவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் தீர்ப்பு வரை உங்களது மூதாதையின் மார்க்கத்திலேயே நிலைத்திருங்கள் என்று கூறினார்கள் பின் அனைவரும் பிரிந்து சென்று இவர்கள் விஷயத்தில்தான் இந்த வசனங்கள் அருளப்பட்டன நல்லுபதேசங்கள் நிறைந்த இந்த குர்ஆானின் மீது சத்தியமாக இது நம்மால் தான் அருளப்பட்டது இதனை நிராகரிப்பவர்கள் பெரும் குரோதத்திலும் விரோதத்திலும் மூழ்கி இருக்கின்றனர் இவர்களுக்கு முன்னர்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 இது இவரால் புனையப்பட்டதே தவிர வேறில்லை என்றும் நம்மை விட்டு இவருக்கு மட்டும்தானா உபதேசம் இறக்கப்பட்டு விட்டது என்றும் கூறினார்கள் அல் குர் ஆன் அத்தியாய முப்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்றில் இருந்து எட்டு வரை ஆதாரம் இப்னு ஹிஷாம் அபி ஆலா இப்னு ஜரீர் துயர ஆண்டு அபு தாலிபின் மரணம் அபு தாலிஃப் நோய் அதிகமாகி நபித்துவத்தின் பத்தாவது வருடம் ரஜப் மாதத்தில் கணவாயிலிருந்து வெளியேறி சரியாக ஆறு மாதத்திற்கு பின் மரணம் எய்தினார் சிலர் ரமணான் மாதத்தில் அன்னை ஹதீஜாவின் மரணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன் மரணமானார் என்றும் கூறுகின்றனர் அபுதாலிவுக்கு மரணம் சமீபமான போது நபி சொல்லல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் அவரிடம் சென்றார்கள் அப்போது அங்கு அபு இருந்தான் அபுதாலிவிடம் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் எனது தந்தையின் சகோதரரே நீங்கள் லா இலஹ இல்லொல்லா என்று கூறுங்கள் நான் அல்லாஹுடம் இவ்வாத்தையின் பொருட்டால் உங்களுக்காக வாதிடுவேன் என்று கூறினார்கள் ஆனால் அங்கிருந்த அபுஜகலும் அப்துல்லா இவ்னா அபு உமையாவும் அபுத்தாலிபே அப்துல் முத்தலிவின் மார்க்கத்தை நீர் புறக்கணிக்கப் போகின்றீர் என்று தொடர்ந்து அவரிடம் இதையே கூறி கொண்டிருந்தனர் இறுதியில் அபுத்தாலிப்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 அல் குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்றி பதிமூன்று நபியே நிச்சயமாக நீங்கள் இவர்களில் விரும்பியவர்களை நேரான வழியில் செலுத்த உங்களால் முடியாது எனினும் தான் விரும்பியவர்களை அல்லாஹு நேரான வழியில் செலுத்துகின்றான் நேரான வழியில் செல்ல தகுதி உடைவர் யார் என்பதை அவனை நன்கறிவான் அல் குர் அத்தியாயம் இருபத்தி வசனம் ஐம்பத்தி என்ற இரு வசனங்களை அல்லாஹ் இறக்கி இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதை தடை செய்து விட்டான் ஆதாரம் சாஹில் புகாரி நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு அபு தாலிப் கொடுத்து வந்த பாதுகாப்பு மற்றும் உதவியை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை காரணம் அவர் குறைச்சி தலைவர்கள் மற்றும் மூடர்களின் தாக்குதல்களிலிருந்து இஸ்லாமிய அழைப்பு பணியை பாதுகாத்து அதற்கு ஓர் அரணாக விளங்கினார் ஆனாலும் தங்களது மூதாதையரின் மார்க்கத்திலேயே அவர் நிலைத்திருந்து விட்டதால் மறுமை வெற்றியை அடையவில்லை ஒருமுறை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் நீங்கள் உங்களது பெரிய தந்தை அபு என்ன பயனளிப்பீர்கள் அவர் உங்களை பாதுகாத்தார் உங்களுக்காக கோபம் கொண்டார் என்று அப்பாஸ் ரோதி எல்லா கேட்டபோது அவர் நரகத்தின் குறைந்த ஆழமுள்ள பகுதியில் இருப்பார் நான் இல்லை என்றால் நரகத்தின் அடித்தளத்தில் சென்றிருப்பார் என்று நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சாஹி உல் நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் கூற கேட்டதாக அபு சாயித் அல் குதிரும் அறிவிப்பதாவது நபிசல்லா அலைவசல்லம் அவர்களிடம் அவர்களது பெரிய அபு தாலிபை பற்றி பேசப்பட்ட போது அவருக்கு எனது சிவாரசு பலனளிக்கலாம் அதனால் அவரது கரண்டைக்கால் வரையுள்ள நெருப்பின் ஆழத்தில் அவர் வைக்கப்படுவார் என்று கூறினார்கள் அபுத்தாலிபின் மரணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு பின் துணைவி ஹதீஜா மரணமானார்கள் இவர்களது மரணம் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரமணான் மாதத்தில் அவர்களின் அறுபத்தி ஐந்தாவது வயதில் நிகழ்ந்தது அப்போது நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு வயது ஐம்பது ஆதாரம் அபுதாலிபின் மரணத்திற்கு மூன்று நாட்களுக்கு பின் ஹதீஜாரதி அல்லாஹ் ஹன்கு மரணமானார்கள் என்று சிலர் கூறுகின்றனர் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுக்கு அல்லாஹின் மிகப்பெரிய அருளாக ஹதீஜாரதி அல்லாஹ் ஹன்கா விளங்கினார்கள் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுடன் கால் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த நமது அன்னை ஹதீஜாரதி அல்லாஹ் ஹன்கா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 அல்லாஹ் அவர் மூலமாகத்தான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் அவர் அல்லாத மற்ற மனைவிகள் மூலம் குழந்தைகள் இல்லாமல் செய்துவிட்டான் முஸ்னத் அஹ்மது அபு ஹுரை அல்லாஹ் அன்பு அறிவிப்பதாவது ஒரு நபி சொல்லுல்லா அலை வசல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரில் வந்தார் அல்லாஹின் தூதரே இதோ ஹதீஜா தம்முடன் ஒரு பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய இறைவனின் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ களைப்போ காண முத்து மாளிகை ஒன்று அவருக்கு கிடைக்க இருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி அடுக்கடுக்கான துயரங்கள் சில நாட்களுக்குள் துக்கம் தரும் இவ்விரு நிகழ்ச்சிகளும் நடந்து முடிந்தன நவிசல்லா ஹலிவசல்லம் அவர்களின் உள்ளம் வேதனையால் துடிதுடித்தது தொடர்ந்து சமுதாயத்தவர்களும் துன்பங்களை தந்தனர் அபு தாலிபின் மரணத்திற்கு பின் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு அதிகரித்தது முற்றிலும் நிராசையாகி தாயிப் நகர மக்களாவது அழைப்பை ஏற்றுக் கொள்வார்கள் அல்லது ஆதரவு அளிப்பார்கள் என்று தாயிப்பை நோக்கி பயணமானார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவரோ உதவி செய்பவரோ இல்லை மாறாக அந்த மக்கள் நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்களின் கூட்டத்தார் கொடுக்காத நோவினைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள் கல் நெஞ்சம் கொண்ட அந்த மக்கள் நபி அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் மக்கா வாசிகள் நபி சொல்லாஹ் ஹலை வசலம் அவர்களை கொடுமைப்படுத்தியது போன்றே அவர்களது தோழர்களையும் கொடுமைப்படுத்தினார்கள் நபி அவர்களின் நெருக்கமான தோழரான அபுபக்ருக்கும் இக்கொடுமைகள் நிகழ்ந்தன இதனால் அவரும் மக்காவை விற்று ஹவஷாவிற்கு செல்ல வேண்டுமென முடிவு செய்தார் மக்காவை விட்டு வெளியேறி பர்க்குல் கிமாத் என்ற இடத்தை அடைந்த போது அவரை இவ்ணு துக்குன்னா என்பவர் சந்தித்து தனது பாதுகாப்பில் மீண்டும் அவரை மக்காவிற்கு அழைத்து வந்தார் ஆதாரம் சாஹிவுல் புகாரி இப்னு இஸ்ஹாக்கு ரஹத்து கூறுகிறார்கள் அபு தாலிபின் கொடுக்க முடியாத வேதனைகளை அலி வசலம் அவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள் ஒரு முறை குறைசி மூடர்களில் ஒருவன் நபிசல்லுல்லா அலி வசல்லம் அவர்களின் தலை மீது மண்ணை வாரி இறைத்தான் வீட்டுக்குள் நுழைந்த நபி தலை மீது மண் இருப்பதைக் கண்ட அவர்களின் மகளாரில் ஒருவர் அழுதவராக அதனை அகற்றினார்கள் எனது அருமை மகளே அழாதே நிச்சயமாக அல்லாஹ் உனது தந்தையை பாதுகாப்பான் அபு தாலிப் மரணிக்கும் வரை நான் அதிகம் வெறுக்கும் ஒன்றை குறைசிகள் எனக்கு செய்ததில்லை என்று நபி சொல்லலாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இவ்வாறு இந்த ஆண்டில் துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் வரலாற்றில் ஆமுல் ஹுஸ் துயர ஆண்டு என்று இந்த ஆண்டை குறிப்பிடப்பட்டுள்ளது நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் நபி சொல்லாஹ் அலைவசம் சவுதா ரதி அல்லாஹ் ஹன்கா அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அழைப்பு பணியின் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமை தழுவியவர் முஸ்லிம்கள் இரண்டாவது முறையாக ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா சென்ற போது இவரும் தனது கணவருடன் சென்றிருந்தார் இவரின் கணவர் ஹபஷாவில் மரணித்து பின் இவர் மக்கா வந்தவுடன் இவருடைய இத்தாவுடைய காலம் முடிவுறவே நபி சதுல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் இவரை பின் பேசி திருமணம் முடித்துக் கொண்டார்கள் ஹதீஜா ரதி அல்லாஹ் ஹன்கா அவர்களின் பின் இவர்களைத்தான் முதலில் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்கள் இறுதி காலத்தில் நபி சொல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் தனக்கு ஒதுக்கியிருந்த நாட்களையும் ஆயிஷாவிற்கு கொடுத்து விட்டார்கள்